வணக்கம் நற்றினையின் கற்றதை பகிர்ந்த நிகழ்வுக்காக கார்த்திக் இன்றைக்கு நம்ம பேச போற விஷயம் இரண்டு வார்த்தைகள் ஒன்னு வந்து அப் சைக்கிள் இன்னொன்று டவுன் சைக்கிள் மேல் சுழற்சி கீழ் சுழற்சி அது என்ன மேல் சுழற்சி கீழ் சுழற்சின்னா அந்த நெகிழி பிளாஸ்டிக் பயன்பாடுல பார்த்தீங்கன்னா மேல் சுழற்சி கீழ் சுழற்சின்னு சொல்லுவாங்க என்னன்னா அந்த சில மைக்ரான் சில அளவு மைக்ரான்களுக்கு மேல உள்ள அந்த பிளாஸ்டிக்கை வந்து நீங்க மேல் சுழற்சி பண்ண முடியும் சில அளவுக்கு கீழே உள்ள மைக்ரான் அந்த மைக்ரான் அளவுக்கு கீழே உள்ள சில பிளாஸ்டிக்கை வந்து கீழ் சுழற்சி ஆகிடும் கீழே சுழற்சிங்கிறத ஒன்றும் இல்லை அதை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எந்த தேவையுமே இல்லாமல் அது வீணா போய் அதை குப்பையை குப்பையோட குப்பையாக நின்று மற்றவங்களையும் வீணாக்கிறதுக்கு டவுன் சைக்கிள் அதாவது மண்ணை வீணாக்கும் மழை வராமல் இதெல்லாம் டவுன் சைக்கிளிங் நீங்கள் இந்த கேரி பேக்லாம் பார்த்தீங்கன்னா மேல் சுழற்சிங்கிறது ஒரு பிளாஸ்டிக்கு அதை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் அதை உருக்கி வேற ஒரு உருவமும் மாற்றி மறுபடியும் பயன்படுத்த முடியும் இது மேல் சுழற்சி இதே மாதிரி மனிதர்கள் ரெண்டு வகை இருக்கிறாங்க ஒன்னு வந்து அப்சைக்கிள் ஆகிற மேல் சுழற்சி ஆகிற மனிதர்கள் இன்னொன்னு டவுன் சைக்கிள் கீழ் சுழற்சி ஆகிற மனிதர்கள் நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னா சில பேர் உள்ள வந்ததுக்கு தன்னோட திறமையை ப்ரூவ் பண்ணி அதுல ஜெயிச்சதுக்கு மறுபடியும் அடுத்த நிலைக்கு தன்னை உயர்த்தறாங்க அவங்க தன்ன அப்சைக்கிள் பண்ணிக்கிறாங்க இன்னைக்கு நிறைய நிறுவனங்கள்ல வர்ற ஆட்கள் சொல்ற வார்த்தை என்னன்னா இதுக்கு அடுத்து ஏதாவது பண்ணப்பா சார் இதுக்கு மேல என்ன பண்ண என்னால இவ்ளோதான் முடியும் எனக்கு இந்த வேலையெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி தன்னை ஒரு நிலையிலேயே நிக்க நிற்க வச்சுட்டு அது கி அதுக்கப்புறம் அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் வந்து கீழ்நோக்கி போகிறதுக்கு பேர் டவுன் சைக்கிள்ங்கிறது போயிருந்து இப்போ யாருக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அது எந்த துறையாக இருந்தாலும் சரி அரசாங்கத்துறையாக இருந்தாலும் சரி தனியார் துறையாக இருந்தாலும் சரி யாருக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது யார் தன்னை முன்னேற்றிக்கிட்டே போகிறாங்கன்னா யார் தன்னை மேல் சுழற்சி முறை கொண்டு போகிறாங்களோ அவங்க தான் முன்னேறிக்கிட்டே யார் தன்னை கீழ் சுழற்சிக்கு மாத்துறாங்களோ அவங்க ஒன்று வெளியேறிடுறாங்க ஒரு நிறுவனத்தை விட்டு இல்லைன்னா வெளியேற்றப்படுகிறார்கள் இப்ப நிறைய பேர் வெளியேற்றப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி கேள்விப்படும் போது நிறைய பேர் தன்னை வந்து கீழ் சுழற்சி முறையில வச்சிருந்தவங்கதான் மேல் சுழற்சி முறைக்கு தன்னை வச்சிக்கல அப்ப யாருக்கெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போறது வாய்ப்பு இருக்கு யாருக்கெல்லாம் இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு யாருக்கெல்லாம் நிறைய பொருளீட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா யாரெல்லாம் தன்னை மேல் சுழற்சி முறைக்கு அதாவது அப்சைக்கிள் ஒரு ஒரு வேலை முடிந்தவுடன் அடுத்த பரிமாணத்துல தன்னை வளர்த்துக்கிற சக்தி யாருக்கு இருக்கோ என்னைய வேற விதமாகவும் பயன்படுத்தலாம் எனக்கு இந்த திறமையும் இருக்கு அப்படின்னு காமிக்கிற தகுதி யாருக்கு இருக்கோ அவங்க தான் இன்னும் அடுத்த நிலமைக்கு போக முடியும் அப்படிங்கிறது அப்போ அந்த அப் சைக்கிள் டவுன் சைக்கிளில் மேல் சுழற்சி கீழ் சுழற்சியை மனிதர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மனிதர்களுடைய வேலை நம்மளுடைய வாழ்க்கை இதை யோசிச்சு பார்க்கலாம் யோசிச்சு பாருங்கள் அடுத்த முறை பேசலாங்க நன்றி வணக்கம்